الحمد لله الحمد لله رب العالمين نحمده و نستعينه و نستغفره و نعود بالله من شرور انفسنا و من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له و من يضلله فلا هادي له و أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وَاشْهَدُ أَنَّ مُحَمَّدًا نَّبِيُّنَا وَرَسُولُهُ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وصحبه وَسَلَّمَ تَسْلِيمًا كَثِيرًا كَثِيرًا أَرْسَلَهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا بَيْنَ يَدَيْ إِصْلَاحٍ مَّيْتَ إِلَّا مَعَ رَسُولِهِ فَقَدْ رَشَدَ وَمَن يَأْتِ إِلَّا مَعَ رَسُولِهِ فَإِنَّهُ لَا يَضُرُّ إِلَّا نَفْسًا وَلَا يَضُرُّ ذَا شَيْءٍ مَّعَكُمْ فَقَدْ قَالَ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى فِي كَلَامِهِ الَّذِي আউযু বিল্লাহি মিনাশ শাইতানির রাজীম বিসমিল্লাহির রাহমানির রাহীম ওয়া ক্বাল রাব্বুকা আল্লা তা'বুদু ইল্লা ইয়াহু ওয়া বিল ওয়ালিদাইনা ইহসানা সল্লাল্লাহু আলা ইয়ালাইল আলীম আনি মিন মাসউদিন রাদিয়াল্লাহু তাআলা আনহু ক্বাল কুনতি ইয়া রাসূলুল্লাহ আইয়ুল আমালি হাব্বু ইলা আল্লাহি ক্বালা আস-সালাতু আলা ওয়াক্তিহা ثم اي قال بر الوالدين قلت ثم اي قال الجهاد في سبيل الله متفق عليه او كما قال عليه الصلاه والسلام ان وتر الله لن نغرتன்படையணுமாயன் اللهم سبحانك وتعالى وكيف قراني صلاتنهم قرنيهم سلامنهم ميد எங்கள் தலைவர் முகமது முஸ்தபா சல்லுகளின் அடிச்சோடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் நாளைக்கும் அண்ணவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முக் ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாம் புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹுடைய இல்லமா பள்ளி நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களைதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் வசியத் எனும் நட்கட்டலை பிறப்பித்துக் கொள்ளேன் வயசாளிகள் இயலாதவங்க நோயாளிகள் சாஞ்சி ஒண்டிகரத்துல பிரச்சனைகள் அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் நிறைங்கி வைக்கல இஸ்லாமிய சகோதரர்களே படைத்துரமான ஒரு மார்க்கம் இஸ்லாத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி தந்திருக்கிறான் இது அல்ல நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு உயரிய ஒரு அந்த நாம் எதிர்பார்க்காத நாம் கேட்டும் கிடைக்காத ஒரு உயர்தரமான ஒரு அமானிதமாக ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் நமக்கு திட்டத்தை இவ்வாறுதான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முறையை தெளிவாகவே சொல்லித் தந்திருக்கிறது அது சிறு விடயமாக இருந்தாலும் சரி பெரிய விடயங்களாக இருந்தாலும் சரி அதற்கு இடைப்பட்டவைகளாக இருந்தாலும் சரி எல்லா விடயங்களையும் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு தெளிவாகவே சொல்லி தந்திருக்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம் என்றால் உலகத்தினுடைய வாழ்க்கை ஈடேற்றமானதாக நிம்மதியானதாக ஆரோக்கியமானதாக அமையும் இதே மாதிரி மவுத்துக்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கையும் நாம் செல்லவிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையும் நிம்மதியானதாக ஆரோக்கியமானதாக அல்லாமின் மூலமாக வாக்குறுதிகள் தரப்பட இருக்கக்கூடிய பல வாக்குறுதிகளை அனுபவித்த நல்ல மக்களாக மாற முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது இஸ்லாமிய சோதரிகளில் இதே சோதனையிலேதான் இஸ்லாம் நமக்கு ஒரு முறையை சொல்லி தந்திருக்கிறது ஒவ்வொருத்தருடனும் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய மனதை வென்ற வென்ற விதத்தில் அவர்களுடைய நாம் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முறையை தெளிவாகவே நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அதை இன்னும் ஒரு படி மேல நாம் ஒவ்வொருத்தருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது குறிப்பாக நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இவர்களுடன் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அல்லாங்க இதே மாதிரி அறுவை நாயகம் செல்லு அலை செல்லம் அவர்களுடைய நவிமொழிகள் கூட நமக்கு அன்றாடம் இந்த விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற இவைகளை நாம் ஒரு காதின் மூலமாக கேட்கிறோம் அடுத்த காதின் மூலமாக விட்டு விட்டு செல்கிறோமே தவி தவிர முறைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து இதனை நெறிப்படுத்தி ஒருங்கிணைப்புக்கு அமைய நம் வாழ்க்கையை கொண்டு போகக்கூடியவர்கள் நம்மிலே ஒரு சிலர்கள் தான் இருக்கும் அன்பான இஸ்லாமிய சோழர்களில் இடங்களில் அவனை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அதனுடன் சேர்த்து நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அல்லாத்திலே சொல்லக்கூடிய நேரத்தில் வணங்கப்பட்டதுக்கு தகுதியானவன் அல்லாஹான் இணை வைக்காதீர்கள் அவனுக்கு இணை வைத்து நீங்கள் வாழாதீர்கள் அவனை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுடைய பெற்றோர்களுடன் உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் ஒரு நமக்கு சொல்லித் தருகிறான் சுருக்கமாக சொல்றதாக இருந்தான் அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்கள் அல்லா தன்னுடன் சேர்த்து பெற்றோர்களுடைய விடயத்தையும் ஏன் சொல்லுகிறான் ஒரு சிலர்கள் இருப்பார்கள் என்றால் அதுல மிக முக்கியமானவர்கள் பெற்றோர்கள் தான் என்ற விடயத்தை நமக்கு உணர்த்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஆணில இவ்வாறான விடயங்களை நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார் இஸ்லாமிய சோழர்களே நாம் இந்த விடயங்களை உதாசீனம் பண்ணி இவை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்காமல் பெற்றோர்களை நோவினை செய்து அவர்களுடைய மனங்கள் துன்புறப்படக்கூடிய ரீதியில் அவர்கள் நாளுக்கு நாள் மனதுக்குள்ளேயே பல விஷயங்களை வெளியிலே சொல்லிக் கொள்வதற்கு முடியாமல் மனதுக்குள்ளேயே சொல்லி பொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல நிலைமைகள் இன்று நமக்கு மத்தியில் உருவாகிறது இஸ்லாமிய நிலைமைகள் உருவாகப்பட்ட ஒரு சமுதாயத்தை எதிர்பார்க்க முடியாமல் வரக்கூடிய ஒரு காலம் வெகு சீக்கிரமில்லை அவசரமாக வர இருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அன்பார்ந்த இஸ்லாமிய சோறுகளே பெற்றோர்கள் என்ற பெயரளவிலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கௌரவம் கண்ணியங்களை கொடுக்காமல் அவர்களை எங்கெங்கோ ஏதேதோ இடங்களில் அவர்களை போட்டுவிட்டு வருகிறோமே ஒழிய இவ்வாறு நாம் நம்முடைய வாழ்க்கைகளை கழித்துக் கொண்டிருப்பதனால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு கிடையாது ஒரு சந்தோஷம் கிடையாது அவர்களுடைய அவர்களுடைய சாபங்களை சம்பாதிச்சவர்களாக இங்கு நாம் நம்முடைய உலகத்தினுடைய வாழ்க்கையை கணித்துக் கொண்டிருக்கிறோம் அருவிநாயகம் அவர்கள் அவன் விரும்பிய மாதிரி மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உலகத்திலையும் தண்டனை கொடுக்கிறான் தண்டனை கொடுக்கிறான் அவன் நினைத்த மாதிரி அல்லாஹ் விரும்பின மாதிரி உலகத்திலையும் தண்டனை கொடுக்கிறான் நாளை தியாமத்திலையும் அவர்களுக்கு யாரெல்லாம் நோவினை செய்கிறார்களோ உலகத்திலே அவர்களுக்கு அல்லா தண்டனையை கொடுக்காமல் மௌத்தாக்க மாட்டான் என்ற கருத்தை அரவிநாயகர் சொல்லித்தான் இஸ்லாமிய சோர்கள அதனாலதான் இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இவன் தன்னுடைய அநியாயம் செஞ்சால் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அல்ல மற்ற பாவங்களுக்கு உலகத்தில் ஆசிரத்தில் அவர் நினைச்ச மாதிரி விரும்பிய மாதிரி தண்டனைகளை கொடுக்கிறான் ஆனால் பெற்றோர்களுக்கு நோவினை செய்தவர்களுக்கு உலகத்தில் அவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால் வேதனையை கொடுப்பான் சந்தேகம் இல்லை என்ற கருத்தை தான் அருமை நாயகம் அவர்கள் நமக்கு ராயமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பிறப்பதற்கு முன்னால் கூட தாயினுடைய கற்பறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாய் எவ்வளவு சிரமங்களை சுமந்திருப்பால் நம்மை பெற்றாக் எ சிரமங்களை மேற்கொண்டு நாம் தாயினுடைய வயிற்றில் இருந்து போடக்கூடிய அசைவுகளும் அந்த தாய்க்கு வழியை ஊட்டக்கூடியதாகத்தான் இருக்கிறது இவைகள் எல்லாத்தையும் பொறுத்துக் கொண்டு நம்மை பெற்றெடுத்து நாமும் சிறுபிராயமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அந்த தாயும் தந்தையும் ரசித்து அதை அனுபவித்துக் கொண்டு அந்த விஷயங்களை சந்தோஷமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக தாயும் தந்தையும் இருந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய தோறிகளே சில நேரம் நமக்கு உடம்பிலே சோமில்லாமல் ஆகிவிட்டால் நாம் சுக ஈனர்களாக ஆகிவிடுவோம் என்றால் அந்த தாயும் தந்தையும் பதறக்கூடிய பதற வார்த்தைகளின் மூலமாக சொல்வதற்கு முடியாது கவலைப்படும் முடியுமோ இதை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதில் அந்த பெற்றோர்கள் பெரும் சிரமப்படுவார்கள் சில நேரங்களில் நாம் தூங்க மாட்டோம் என்றால் அந்த தாயும் தந்தையும் பல இரவுகள் ஒரே கண் விடுத்துலாம் நாம் சாப்பிடவில்லை என்றால் அவர்களும் சாப்பிட மாட்டார்கள் ஆனால் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு பெரிசாகி பெரியவர்களாக மாறிவிட்டோம் நாமும் சம்பாதி மாறிட்டோம் இதன் மூலமாக நமக்கு பல வருவாய்கள் அவர்களுக்கு சுயமாக நாம் சிறு பிராயத்தில் இருந்தோமோ இதே மாதிரி பெரியவர்களாக வயோதிபர்களாக பின்னால் சுயமாக பல விடயங்களை செய்வதற்கு முடியாது இருப்போம் ஆனால் இந்த நேரத்தில் பெற்றோர்களை கவனிப்பதற்கு பதிலாக அவர்களை ஒரு பக்கமாக ஓரம் கட்டிவிடுகிறோம் விட்டு விடுகிறோம் எது வரைக்கும் என்றால் எங்கெல்லாம் பயோதிப்பை இல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் கொண்டு போய் போட்டுவார் இதே இதை பெற்றோர்கள் நாம் சிறுபிராயமாக இருக்கும் பொழுது செய்திருந்தால் நம்முடைய நிலைமைகள் என்னவாக இருக்கும் அன்போர்களை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமக்கு ஒரு நிலைமை செல்வம் செல்வாக்கு வந்துவிட்டால் பெற்றோர்களை உதவி தள்ளிவிடுகிறோம் எதுவரைக்கும் என்றால் என்றால் வீட்டை விட்டு கூட விரட்டிவிடுகிறோம் காலின் மூலமாக அல்லது தன்னுடைய கையின் மூலமாக அடித்து விரட்டுகிறோம் ஏன் அந்த பெற்றோரிடத்தில் செல்வத்தை செல்வாக்கை நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதுவெல்லாம் செய்கிறோம் என்றால் அவர்களை கொலை செய்யறதுக்கு தேவை அதையும் தயங்காமல் செய்யக்கூடிய பிள்ளைகள் நமக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள் இஸ்லாமிய சோறு நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அன்றாடம் மீடியாக்களை தொடர்ந்தாலும் சரி எதுவோ பார்த்தாலும் சரி எல்லா விதத்திலும் எதிர்பார்த்து செய்ததாகவும் நாளுக்கு நாள் செய்திகளை நாம் படித்துக் கொண்டு தான் இருக்கும் அருமிநாயகம் செல்லல்லா அவர்கள் ஒரு அவர்கள் உங்களுடைய தாயினுடைய பாதத்துக்கு கீழால் அல்ல உங்களுக்கு சுருக்கத்தை வைத்திருக்கிறான் பாதத்துக்கு கீழால் அல்ல சொருக்கத்தை வைத்திருக்கிறான் என்ற நாங்க வீட்டுக்கு போயிட்டு உமா கொஞ்சம் அங்கிட்டு உங்களோட காலுக்கு கீழால தானே சொருக்கம் அதை கொஞ்சம் தோண்டி பார்த்துருவோமே பெருசா அழக ஐக்கா எப்படி இருக்கே அதனுடைய அலங்காரங்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கணும் என்று நினைத்தால் எவ்வளவு தோன்றினாலும் சரிக்கம் கிடைக்காது கீழால் அல்லா நமக்கு மன திருப்தியுடன் நம்மை பற்றி பொருத்தத்தோடு தாய் இருப்பார் என்றால் அல்ல அதனுடைய அதற்கு தருகிறான் என்பதை தான் இந்த தாயினுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கு பதிலாக வெறுப்பை சம்பாரித்துக் கொள்வோம் என்றால் தந்தையினுடைய வெறுப்பை சம்பாரித்துக் கொள்வோம் என்றால் உலகத்திலே நாம் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அன்பார் இஸ்லாமிய சோறு கொஞ்சம் வயோதிபர்கள் தாய்மார்களும் வயோதிப தந்தைமார்களும் எத்தனையோ பேர் சுற்றுகிறார்கள் கொஞ்சம் அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு அவங்கள்ட்ட பிள்ளைகள் இல்லையா நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க மற்றவங்கள்ட கை நெட்டி அவங்க கொடுக்கக்கூடியவைகளை வைத்து ஒருவேளை வைத்துக் கொள்ளக்கூடிய ரீதியில் அந்த பெற்றோர்களுடைய வாழ்க்கை நாலாந்தம் கலந்து கொண்டிருக்கிறது அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டா தெளிவாக சொல்லுவான் அதுவே சொல்லுவான் எனக்கு மூணு அல்லது நாலு ஒருத்தர் அங்கே இருக்கிறார் இன்னொருத்தர் இங்கே இருக்கிறார் அவர் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் ஆனா நீங்க இப்படி வீதியோரமா அவங்க எங்களை கணக்கெடுக்கப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது பெற்றோர்கள் இன்றைக்கு அதிகமானவர்களை கண்டுகொண்டுதான் இஸ்லாமிய சோறுகளே இஸ்லாம் ஒரு உயரிய அந்தஸ்தை உயரிய அந்தஸ்தை பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கு இவங்க தான் எல்லா விதத்திலும் எல்லாத்தை விடவும் உயர்வானவர்கள் இப்படி மதிக்கக்கூடியவர்கள் நம்மிலே குறைவானவர்கள் தான் ஒரு வகையில் ஒரு வகையில் இந்த விடயங்களை ஆரம்பத்தில் பெற்றோர்களாகிய நாங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை சொல்லிக் கொடுக்கிறதையும் தவறிக்கோ சரியான சொல்லிக் கொடுக்கவும் கடைசியில் வரக்கூடிய விளைவுகளை சமாளிக்கவும் வளர்த்தாச்சு விளங்க வரக்கூடிய பருவம் வருது அவரை நாலு பத்து விஷயங்களை விளங்கும் இதுக்கு ஒரு துறையை மட்டும் குறிக்கோளா வச்சு நாங்கள் ஈடுபடுறோம் கஷ்டப்படுத்த பல சிரமங்களுக்கு மத்தியில் சிலர்கள் சில பெற்றோர்கள் தங்களுடைய தியாகம் செஞ்சு என்னுடைய வேண்டி இரவுண்டும் பல தியாகங்களை செஞ்சு ஒரு நிலைமைக்கு உயர்த்திறான் படிக்க வைக்கிறான் சில இருந்தாலும் சரி பிள்ளையுடைய படிப்பு முக்கியம் படிக்க வைக்கணும் நகரப்புறத்துக்கு பெரிய லெவலுக்கு மாறோடும் என்றாக வேண்டி நகரத்தை விட்டுட்டு கூட அதாவது கிராமத்தை விட்டு நகர்புறங்களுக்கு வரும் அன்பார் இஸ்லாமியுடைய படிப்பு மட்டும்தான் படிக்க வைக்கிறோம் காலையில் ஒரு நாலு மணிக்கு எழுபற பாபு சேர்ந்து அந்த பிள்ளையை பாடசாலைக்கு ரெடியாக்கி பெரிய ஒரு இடத்துக்கு அனுப்பி தூரத்துக்கு அனுப்பி வைக்கணும் பெற்றோர்களும்பே கத்தினுடைய விஷயங்கள சொல்லிடுக்கடிதா கூட சொல்லி ஓத சில பெற்றோர்கள் இதெல்லாம் சொல்லி படிக்க வச்சு நான் என்னடா படிச்சு கொடுக்க வேணாம் வைக்க வேணாம் அப்படின்னு ஒரு லைன்ல பேசிட்டு போறார் நீங்க சொல்லல நீ விளைவுளை நாங்க தந்திக்க சொல்டிக்கடி எல்லாம் முடிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கிறார் அங்க இப்படி எல்லாம் அங்கேயே தொழில் செய்யற விஷயம் என்னண்டா மார்க்கம் கொஞ்சம் கூட விளப்பம் இல்லை கூட ஓத தெரியாது பெற்றோர்களுடைய கண்ணியம் கௌரவம் தெரியாது எப்படி நடக்கணும் அவங்களோட எப்படி பேசணும் அவங்கள எப்படி அனுசரிக்கணும் அவங்களுடைய பெற்றுக் கொள்ளணும் இது ஒன்றுமே தெரியாது அவர் அங்கே பெரிய சம்பளம் எல்லாம் பெரிய லெவல்லார் இங்க பாப்பா சில நேரம் கஷ்டப்பட்டவராக நாலு பத்து பேருக்கு சொல்லி சந்தோஷப்படுவார் என்ன மகன் அங்கே அவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுக்கிறார் கைவரைய சம்பளம் அப்படின்னு சொல்லி வாப்பா அம்மா எல்லாரும் சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவான் இதே வாப்பா அல்லது இதே கடைசி நேரம் சக்கராத்துடைய நேரம நம்மள பாத்தையில சொல்றேன்டா உசில கையில பிடிச்சு தீங்கிற நேரம் மகனுக்கு தகவல் சொல்லப்படுத்து வருஷம் சில நேரம் பதினஞ்சு வருஷம் வீட்டுக்கு வர முகத்தை காணல்ல பாப்பா சொல்றார் அல்லது உமா சொல்ற பத்து வருஷமா காணல உசிர கையில குடிச்சு நாளைக்கோ அல்லது உயிர் பைத்திரம் அதுக்கு முன்னால மகன் முகத்தை அல்லது மகள முகத்தை பார்த்தது சந்தோஷமா முகத்தா போறேன் வர சொல்லுங்க சேர்ந்துடும் வந்தா திரும்ப போ கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சு நிறைய சொத்துக்களை சேர்த்துட்டு உறவினர்கள நீங்க உறவினர்கள் எல்லாரும் இருக்கிறீங்க தானே எல்லாரும் சேர்ந்து அடக்கம் செய்யுங்க அதனுடைய செலவுகளை சொல்லுங்க எல்லாத்தையும் அனுப்பி இந்த பெற்றோர்கள் இவர்களுடைய தவறு தான் சரியா மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கல இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கல பெற்றோர்களுடைய கண்ணியத்தை சொல்லி கொடுக்கல அருநாயகம் சொன்னார்கள் பெற்றோர்களுடைய முகத்தை துன்முறுவல் பூர்த்த நிலைமையில் பார்த்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் உங்களுக்கு நன்மை எழுதப்படும் இந்த விஷயம் சொல்லிக் கொடுக்கப்படல்ல அதனால அவனுக்கு செல்வம் தான் பெற்றோர்கள் மௌத்தாக பிரச்சனையே இல்லை கவலையே இல்ல அடக்க அடக்கம் செய்யுங்க சர்வசாதாரணமா சொல்லிட்டு அன்பான் இஸ்லாமிய சோர்களே இந்த வயோதிபமான பெற்றோர்களுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்ட நாளைக்கே மத்தான் செய்கிற நண்பர்கள சேர்ந்து இருக்கக்கூடிய கலாச்சாரம் அமைப்பு ஒரு சாரண்பேந்தி பெரிய ஒரு அமைப்பு என்னுடைய வாப்பா அல்லது இதுதான் என்னுடைய அம்மா என்ற அறிமுகப்படுத்துவது கூட அவர் வெக்கமான பெற்றோர்களை பார்த்து பாப்பாவை பார்த்துடைய கூட்டாளிமாராம் பெரியார்கள் அவர் சொல்ற ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு நண்பர்கள் அப்படி சொல்லி போட்டு முதலாவது வீட்டுக்கு வந்து போடுற கண்டிஷன் என்னண்டா பயோபமான தாயும் தந்தையும் இருப்பாங்கண்டா அவங்களை சொல்லுவாங்க வீட்டுக்கு முன் பக்கம் வந்து நண்பர்களுக்கு பேசினா என்றே அதை போற பின்னு கட்டுக்கதை இல்ல நடக்கிறது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் மக்கு மத்தியில் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி மனசுக்கு சொல்லிக் கொடுக்கலையே அதை விடவும் கொஞ்சம் போன பாப்பா மௌத்தா போயிட்டார் அல்லது உமா மௌதா போயிட்டார் பாப்பாக்காக வேண்டி அல்லது உமாக்காக வேண்டி ஒரு யாத்தின உதறதுக்கு அல்லது ஓது பெற்றோர்களும் கொஞ்சம் உள்ளத்தை சரி பிரச்சனையே இல்லாமல் அல்லது ஓடுற அளவுக்கு நான் வளர்த்து வச்சிருக்கிறேனா வளர்த்து வச்சுக்கிறேனா கொஞ்சம் அந்த நிலைமையை கடமை மாதிரி வந்து நேரத்தில் பள்ளியில் இல்லை பெரியோரும் உருவாக்கிடுவோம் பள்ளி தலைவருக்கு நல்ல காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு என்னுடைய பிள்ளையை நான் உருவாக்கி இருக்கிறா அப்படி இல்ல எங்களை போல கை சேதமானவர்கள் அவனுக்கும் உலகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு துண்டிக்கப்படும் எல்லாமே துண்டிக்கப்படும் ஆனா மூணு மூணு விஷயத்தை தவிர நிரந்தரமான சதக்கா ஏதாவது செஞ்சுட்டு போறோம் அதனுடைய நன்மை கவர் வரைக்கும் வரும் போக்கரைகளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு ஏற்பாடு செய்யறோம் ஏதாவது நிரந்தரமான சதக்காக்களை சொல்லக்கூடிய சதக்காவ ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அதனுடைய நன்மை கவருக்கு வரும் அதனுடைய நன்மை வரும் இரண்டாவது படிச்சு கொடுத்திருப்போம் அவங்க எல்லாரும் அமல் செய்யறாங்க மூணாவது சொன்னாங்க எங்களுக்காக வேண்டி குழந்தைய உருவாக்கிட்டு போனமுண்டா ஒரு பிள்ளை உருவாக்கிட்டு போனா அந்த காலம் எல்லாம் எங்களுக்கு நன்மை வரும் மாற்றமான முறையில் இஸ்லாமிய சூழ்நிலை இல்லாமல் செய்யக்கூடிய அட்டூழியத்தை செய்யக்கூடிய வீதியோரங்கள் சுத்தக்கூடிய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய மூலமாக வரக்கூடிய சந்தேகம் கிடையாது உதாரணம் போறார் அவர் அந்த ரெண்டு பேர்டையும் அவங்களுக்கு தெரிஞ்சிக்கும் அவனும் ஒழுங்கா கூட ஒழுங்கா வளர்த்திள்ள வீதியில மற்றவங்களுக்கு நடமாட்டத்துக்கு கஷ்டமான முறையில் பிரச்சனைகளை போட்டுக்கொண்டிருந்தாச்சு கிடைக்கும் பெரியவங்களை இறக்கம் காட்டுறார் ஒரு அமைப்பா அழகா இருக்கிறார் இவரை பார்த்தாலும் ஒரு பெரிய மனுஷன் வாப்படை பேர் சொல்லப்பட்ட அந்த பெரிய மனுஷர் சொல்லுவார் உங்களோட வாப கல்லாரும் உங்களை நல்ல வளர்த்தீக்கிறார் மேலா சில நேரம் பெற்றோர்கள் அல்லது பேச்சு வாங்கி தரக்கூடிய பிள்ளையா அல்லது வாங்கி தரக்கூடிய பிள்ளையாக நான் வளர்த்திக்கிறேனா இல்லையா இதை மதிச்சி நடப்போம் அவங்களுக்கு மார்க்கத்தினுடைய அறிவை சரியா கொடுப்போம்டா பெற்றோர்கள் எங்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை பெற்றோர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை பிள்ளைகள் செலுத்துவாங்க சந்தேகம் கிடையாது இது நாங்கள் பெற்றோர்கள் வழக்கத்திலேயே ஆரம்பத்திலேயே இந்த விஷயங்களை சரியா புகட்டும் அதோட பிள்ளைகளும் பெற்றோர்களுடைய கௌரவத்தை பிள்ளைகளும் பெற்றோர்களுடைய கண்ணியத்தை சரியா மதிச்சு நடக்கும் அபிநாயகர் முசல் அவர்கள் நீளமான அதிஸ் அதுல சொன்னாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் எப்படி இருக்கும் அண்டா மனிதர்கள் தன்னுடைய மனைவியினுடைய சொல்ல கேட்டு நடப்பான் பெற்றோர்களை நோவினை செய்வான் பெற்றோர்களை நோவினை செய்வான் இந்த காலம் வரும் இப்படி உள்ள நிலைமை நமக்கு மத்தியில் உருவாகும் பிரச்சனைகள் உருவாகும் என்ற கருத்தை அருமிநாயகம் சொல்லுகிறான் கல்யாணம் முடிச்சதுக்கு மந்திரம் பொங்கல சொல்றது அப்படியே கேட்பார் பொங்கல சொல்லுவ சில நேரம் இந்த கிழவனாலையும் கிளவியாலையும் அவங்களை கொண்டு போய் அவன் என்ன செய்ய வயோதிப்பேடுறான் பாப்பாவையோ அல்லது உம்மாவையோ வயோதிப்பமான வயோதிபமானவங்களை அங்க கொண்டு போய் போட்டுவார் அன்பர்கள் இஸ்லாமிய சோர்களே இவ்வாறு பெற்றோர்களுடைய மனம் நோவினைப்படும் என்றால் நோவினைப்படும் என்றால் உலகத்தினுடைய வாழ்க்கையும் சீரமையாது நிம்டையான தாய் இவங்க மட்டும் இவங்களுடைய தாய் மட்டும் உயிரோடு கோபம் என்ன முடிச்சு சொல்றத கேட்டு மனைவியோட என்னைய கணக்கெடுக்கிறானும் இல்ல நான் சொல்றதை கேட்கிறானும் இல்ல எனக்கு கண்ணிய படுத்துறானும் இல்ல எனக்கு நோவலை செஞ்சு கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த தாய் சொல்றாங்க அன்பார் அப்ப அதில் பலபடுத்தம் சொல்லி பாக்குறாங்க இவங்க எரிச்சு போட்டுவோம் என்னுடைய மகன் எனக்கு முன்னால எரிக்கப்படுறத என்னுடைய மனசு தாங்குதில்ல நான் என்னுடைய மகனை மன்னிச்சுட்டேன் சொல்றாங்க அருநாயகம் எல்லாத்துகளும் செய்யக்கூடியவர் தான் இருந்தாலும் தாயை நோவிடி இதனால மவுத்து நேரத்தில் வரையில் கருத்தை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி தரணும் அன்பான இஸ்லாமியும் நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும் நம்முடைய தாயையும் தந்தையும் ஏழுமான அளவு நாங்கள் கௌரவப்படுத்தி கண்ணியப்படுத்தி அவர்களுடைய மனம் சந்தோஷப்படக்கூடிய ரீதியில் நம்முடைய வாழ்க்கையை கழிப்பமுண்டா உலகத்தினுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் அதே மாதிரி தியாமத்திலையும் நிம்மதியான சந்தோஷமாக உயர்தரமான ஜன்னத்தில் பிரதோஷத்தில் எங்களுக்கு சேர்ந்து கொள்றதுக்கு அதில் எந்த சந்தேகம் இல்லை இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை அல்லாக்கு பொருத்தமான முறையில கழிச்சு கொள்வதற்கு அல்லாவுக்கு சுகான உதாரணம் திருப்ப செய்வானாக காரங்களுடைய பாவத்தை மன்னித்துவாயாக நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை முன்னாயாக உன்னால புரிந்து கொள்ளப்பட்ட நிலடியார்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வாயாக உழு உலகத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லீங்களுடைய பாவத்தை மன்னித்துவாயாக முஸ்லீங்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைச்சிடுவாயாக முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பாதுகாத்த அருள்வாயாக முஸ்லிங்களுடைய புனித ஸ்தலங்களான பள்ளிவாசல்களை நீ பாதுகாத்த அருள்வாயாக அந்நியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீங்களுடைய பள்ளிவாசல்களை முஸ்லிங்களுக்கு நீ திருப்பி கொடுத்தடுவாயாக kadeshi nerathile kalimala illa illa allahode maranikkirathuketta obishewaya aamin aamin ya rabbal alamin to moon lectures we sit